ओम ओका जननी सर्वंग जनक शंकरो देवस्थ वंदे कुंजराननम या देवी नित्यं नि विबुर्वेदपरगैस मे वसत जिह्वाग्रे ब्रह्म सरस्वती श्रीदक्षिणासुदेशि सुदेशिकेंद्रं। सूत्रकृतं भाष्यकृतं ஐபாயன முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமாத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சனோஸ் மேவே ஷா ேமேவிரவிணம் மேவமேவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபோ மஹோ நமோ குருபியோவர ீஹரிம் பரமானம் உபேஷ்டாரமீசரோ காரணம் தம் நம வதுலோக்கூத்தியோக்காரி சன் அசோய உத்தரோஜாலீக்க स्वने जागरो नही लिभ मोक्ष मोक्षसाधनमे ज्ञानते विस्तार उपदेश पड़ुग्र ஞானத்தை இப்படி கொடுக்குறார் ஆத்மா அனாத்மா விவேகா எது ஆத்மா எது ஆத்மா கிடையாது உண்மையிலேயே நான் யாரு நான் யாரு இல்லை அது நம்ம படிச்சு புரிஞ்சுட்டு இருக்கோம் உடம்பு மனசு புத்தி இன்னொரு பாஷையில் சொன்னால் ஸ்தூல சூக்ம காரண சரீரம் நான் இல்லை அனாத்மா நான் தூய உணர்வு சுத்த சைதன்யமாக இருக்கிறேன் ஆத்மா ஆத்மா சுத்த சைதன்ய ஸ்வரூபம் ஷரீரத்ரயம் ந ஆத்மா வந்து சுத்த சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கு மூன்று உடம்பாக இல்லை ஷரீரத்ரயமாக இல்லை இதை சொன்னதுக்கு பிறகு அப்படின்னா நான்கிற உணர்வையும் நான் அனுபவிக்கிறேன் உடம்பு மனசு புத்தி அதாவது சரீரத்ரயத்தையும் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற போது ரெண்டு இருக்கு துவைத்தம் வருகிறது அதனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது இந்த அனுபவிக்கிறதுல ஒரு அனுபவந்தான் சத்திய அனுபவம் இன்னொரு அனுபவம் மித்யா அனுபவம் இருப்பற்ற அனுபவம் இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் விஸ்தாரமாக பார்த்துட்டோம் ஆக அனாத்மா இருப்பற்றது எனவே அது மித்யா அனாத்மா இருப்பற்றது எனவே அது மித்யா ஆத்மாவுக்கு அன்னியமா அனாத்மா இல்லை ஆகையினால அனாத்மா மித்யா இதெல்லாம் பார்த்துட்டோம் ஆத்மா சத்தியம் இதையும் பார்த்துட்டோம் இதுக்கு நிறைய வேதத்தில் இருக்கிற மந்திரங்களையெல்லாம் பிரமாணங்களையெல்லாம் கோட் பண்ணி உபனிஷத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பதிய வச்சாச்சு கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகத்தில் இதுதான் பார்த்தோம் நேற்றுக்கு அப்படியானால் இந்த உலகம் நம்மால் அனுபவிக்கப்படுகிறதே அனுபவிக்கப்படுகிற உலகத்தை நீங்கள் எப்படி பொய் என்று சொல்லுகிறீர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற உலகத்தை நீங்கள் எப்படி பொய் என்று சொல்ல அது மாத்திரமில்லை இதில் எவ்வளோ காரியம் நம்ம பண்ணுறோம் பிறந்திருக்கோம் வளர்கிறோம் அப்புறம் வந்து எத்தனையோ காரியங்களை நம்ம செய்கிறோம் இங்கிருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் காரியங்களை காயறியடைக்கு போகிறோம் யாத்திரை பண்ணுறோம் சிரிக்கிறோம் அழறோம் இவ்வளோ காரியங்களை பண்ணிகிட்டு போது இது எப்படி பொய் என்று சொல்லுவீர்கள் அப்படின்னு கேட்டால் கனவை போலதான் அப்படிங்கிறார் இனி பார்த்து அனுபவித்து கொண்டிருந்தாலும் கனவு அனுபவிக்கப்படும் காலத்தில் கனவு உண்மையாக தோன்றினாலும் விழித்த பிறகு கனவு எப்படி உண்மையல்ல என்று உன்னால் புரிந்து அப்படியே இந்த நனவும் நனவை விசாரம் செய்த பிறகு இந்த மூன்று அவஸ்தைகளையும் விசாரம் செய்த பிறகு இந்த நனவும் உண்மையல்ல என்பது அறிவிற்கு புலப்படும் அறிவை நீ வந்து மறுக்க முடியாது உன்னாலேயே ஆராய்ச்சி செய்து பார்க்க பார்த்து புரிந்து கூடிய ஒரு அனுபவத்தை உன்னால் மறுக்க முடியாது அசத்ரூபகா நம்ம மித்யாவுக்கு ஒரு லட்சணம் சொல்றோம் சத்துமல்ல அசத்துமல்லங்கிறோம் அசத்ரூபகான்னு போட்டிருக்காருங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் மித்யா ரூபகா சத்துமல்ல அசத்துமல்ல சதசத்யாம் அனிர்வச்சனீயத்துவம் மித்யாத்துவம் இதை உள்ள இருக்கிறதென்றோ இல்லையென்றோ சொல்ல முடியாது அறிவின் கோணத்தில் மெய்ப்பொருளின் கோணத்தில் இருப்பற்றது சாதாரணமாக விசாரம் செய்யாமல் பார்த்தோமானால் இருப்புடையது நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அது வந்து தெரிஞ்ச உடனே இல்லாமல் போயிடணும் கனவு போகிற மாதிரி போயிடணும்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி போக முடியாது போனால் இந்த ஞானத்தை நம்ம எங்கே அனுபவி ஆசை நம்ம இந்த ஞானத்தை எங்கே ரசிக்கிறது இந்த ஞானத்தை ரசிக்கிறதுக்கே நமக்கு என்ன வேணும் இந்த உலகம் வேணும் இந்த உடம்பு இருக்கணும் இந்த உடம்பு நான் இல்லைங்கிற அறிவோடு இருக்கணும் அப்போ தான் அந்த அறிவை நாம் ரசிக்க முடியும் ஆகவே அதுக்கு தான் இருக்குது இல்லாட்டி இந்த ஞானம் வந்த உடனே நீ உடம்பெல்லாம் காணாமல் போயிடும் உலகமே உனக்கு தெரியாது எல்லாமே திடீர்னு அத்தனை பேரும் ஜோதி ஆகிடுவாங்க உங்க கண்ணுக்கு எல்லோரும் ஜோதியாக தெரிவாங்க அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் அப்படிலாம் இல்லாததெல்லாம் புதுசெல்லாம் கற்பனை எல்லாம் பண்ணாது இருக்கிறதை விசாரம் பண்ணிதான் தான் சாஸ்திரம் உபதேசம் பண்ணுமே தவிர சாஸ்திரம் பேசுகிறதெல்லாம் நாம வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டு கவனிக்காத சில உண்மைகளை கவனிக்கும்படி செய்கிறது அவ்வளோதான் நம்மெல்லாம் என்ன டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம பாட்டுக்கு இருக்கோமே தவிர இந்த வாழ்க்கையினுடைய சில உண்மையை நாம் கூர்ந்து கவனிக்கிறது இல்லை அந்த கூர்ந்து கவனிக்கும்படி சாஸ்திரம் பண்ணுகிறது அதுதான் பண்ணுகிறது வேதாந்த சாஸ்திரம் ஐம்பத்தி ஏழாவது பார்த்தோம் கனவு கனவு இல்லாமல் போகிறது அலிகம் இல்லாமல் போகிறது கனவிலும் நனவு இல்லாமல் போகிறது இந்த பேர் அவஸ்தாத்ரயம் நனவில் கனவு இல்லாமல் போகிறது கனவிலும் நனவு இல்லாமல் போகிறது இரண்டும் உரக்கத்தில் இல்லாமல் போகிறது துவயமேவ லயே நாஸ்தி இல்லாமல் போகிறது உறக்கமும் இரண்டிலும் இல்லாமல் போகிறது உறக்கமும் இரண்டிலும்னா நனவிலும் கனவிலும் உறக்க அனுபவமும் இல்லாமல் போகிறது ஆக நம்ம அனுபவமே இல்லாமல் போகிறது அனுபவம் கனவிலும் உறக்கத்திலும் இல்லாமல் போகிறது நம்ம அனுபவம் தானே இல்லாத புதுசாக கதையா சொல்றோம் நனவு கனவிலும் உறக்கத்திலும் இல்லாமல் போகிறது கனவு நனவிலும் உறக்கத்திலும் இல்லாமல் போகிறது உறக்கம் கனவிலும் நனவிலும் இல்லாமல் போகிறது அப்படி இருக்கிற போது இருக்கிறதுன்னா எல்லா காலத்திலையும் எது இருக்கிறதோ அதுதான் சத்தியம்னு பேர் தொடர்ந்து எல்லா காலத்திலையும் எது இருக்கிறதோ கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லா காலத்திலையும் மாறாமல் இருப்பது எதுவோ அதுதான் சத்தியம்னு பேர் இது எப்படி சத்தியம்னு சொல்கிறது உபயோர் நச்ச ஆக ஞாபகம் வச்சுக்கணும் வேதாந்த சாஸ்திரம் நம்முடைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு நமக்கு உபதேசம் பண்ணுகிறது ஏதோ சொர்க்கம் இருக்குது நீ அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா இதை பண்ணுன்னா நம்ம இங்கேருந்து அதை பண்ணிவிட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகலாம் இதை பண்ணினியானா நீ நரகத்துக்கு போவேன்னு சொன்ன இந்த பாவத்தை செஞ்சால் நீ நரகத்துக்கு போவேன்னு அது நரகங்கிறது ஒரு இடத்துல இருக்குது அது ஒரு காலத்தில் எந்த இந்த உடம்பு இல்லாமல் வேறு ஒரு உடம்பை எடுத்துட்டு அதை நான் அனுபவிக்கணும் சொர்க்கம் நரகமெல்லாம் அது அந்த அனுபவம் கிடைக்குமா கிடைக்காதான்னு இப்போ சொல்ல முடியாது எந்த அனுபவம் கிடைக்க போகிறது கிடைக்காதுங்கிறத இப்போ சொல்ல முடியாது ஆனால் இங்கே படிச்சிட்ருக்கிறது என்னது இங்கே நாம் இப்போ என்ன அனுபவிச்சுன்னு இருக்கோமோ அதை பற்றி தான் படிக்கணும் இது வேதாந்த சாஸ்திரம் அதுவும் அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ரொம்ப முக்கியமான அம்சம் ஆகவே கடவுளை பற்றியோ சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ அதை பற்றிலாம் இங்கே பேச்சு இல்லை நம்ம அனுபவம் எவ்வளவு தூரம் உண்மை போய் அப்படின்னு தான் வச்சு நம்ம பிரத் அனுபவிச்சுருக்கோம் தினம் இங்கே எழுந்திரிக்கிறோம் காரியமெல்லாம் பண்ணுறோம் ராத்திரி தூங்குகிறோம் மறுநாள் முழிக்கிறோம் இப்படி பண்ணுறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உடம்பே இல்லை கொஞ்ச நாள் கழித்து நம்ம செத்தும் போக போகிறோம் அதுவும் உண்மை நம்மன்னா என்ன அர்த்தம் இந்த உடம்பு சாகத்தான் போகிறது எப்போ வேணாலும் சாகலாம் எந்த க்ஷணம் வேண்டுமானாலும் இந்த சரீரம் நம்மை விட்டு பிரியலாம் நம்மை விட்டு நான் சொல்கிற போது நான் வேறு தத்துவத்தை மனசில் வச்சுன்னு சொல்கிறேன் சரீரம் போயிடுச்சுன்னா நான் போயிடுவேன்னு கிடையாது சரீரம் போய்விட்டால் நான் போய்ட்டு தூங்கினா நான் இல்லாமல் போயிடுறேன் எப்படி சொல்ல முடியுமா தூங்கினா நான் இல்லாமல் போயிடுறேன் அப்படின்னா முழிச்சா நீ எப்படி வர்றேன் அப்படி கேள்வி கேட்போம் இதெல்லாம் எந்த இதாக இல்லாததானே இருக்கிறத தானே அனுபவமாக பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லோரும் இந்த இந்த தியானம் பண்ணுங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இங்கே குறுகுருன்னு வருதா இங்கே தலையில் சூடு ஏறுதா அப்படியா சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லோரும் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கோ அப்படியும் நெத்திக்கு புருவத்துக்கு நெத்தியில் இருந்து குறுகுருன்னு வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னேறியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் தலையில் கொஞ்சம் சூடு வந்ததுன்னு சொன்னால் இன்னும் டெவலப் ஆகிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் எதுக்குன்னா அது மேல்நிலைக்கு போயிட்டே இருக்கீங்க என்ன மேல்நிலைன்னா அது நீங்கள் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்டதெல்லாம் நம்ம பேசலை இது வந்து இது யாரும் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும் ஆனாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் இது கடினமாக இருக்குதுன்னு தோன்றுகிறது நம்ம அனுபவத்தை நம்ம விசாரம் பண்ணுறோம் சாஸ்திரம் நமக்கு உபகாரம் பண்ணுறோம் குரு சாஸ்திரம் நம்முடைய அனுபவத்தை விசாரம் பண்ணி நமக்கு உண்மையை சொல்லுகிறது அடுத்த அஷ்டு நோய் ஆமக்கம்மி அயா குத்தோ கஷ்டி ஆய்வே இவ்வாறு இந்த மூன்றும் மிச்சையாக ஆகிட்டு ஆகிவிடுகிறது மிச்சியா பவேத்னா என்ன அர்த்தம் அந்தந்த நேரத்துக்கு அது உண்மையாக தோன்றுகிறது அதற்கு அடுத்த அவஸ்தையில் அது காட்சி இல்லை அது உண்மையாக தோன்றுவதில்லை இங்கிலீஷில் சொன்னோம்னா என்னென்னதுன்னா ஸ்வப்னத்தில் ஜாகிரத்து நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஜாகிரத்தில் இங்கிலீஷில் சொன்னோம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் சொன்னால் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆ சொனத்தில் ஜாக்கிரத வச நான் விழிப்பு நிலை நான் எக்ஸிஸ்டன் வேக்கிங் ஸ்டேட்னு சொல்லணும் வேக்கிங் ஸ்டேட் வந்து ட்ரீம் ஸ்டேட்டில் இல்லை நான் எக்ஸிஸ்டன்ஸ் ட்ரீம் ஸ்டேட் வந்து வேக்கிங் ஸ்டேட்டில் சொன்னதே சொல்கிறோம் ஆ நான் எக்ஸிஸ்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும் இதில் அது இல்லை அதில் இது இல்லை இன்னொன்னு ரெண்டும் இல்லை அதுவும் இன்னும் ரெண்டுலேயும் இல்லை அப்படித்தான் படிச்சோம் என்ன சொல்ற இந்த கிடையாது அதாவது என்ன சொல்றது ரொம்ப முக்கியம் எப்படி அலைக்கு தண்ணீரை காட்டிலும் சப்டன்ஸ் இல்லையோ அதே நகைக்கு தங்கத்தை காட்டிலும் சப்ஸ்டன்ஸ் இல்லையோ இருப்பு அந்த இருப்பு இருப்புங்கிற வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா அந்த சொல்லுக்கு ஒரு பொருளை கொடுங்கோ பார்ப்போம் அது மாதிரி இதுவும் இருப்பு இருப்புடையது போல தோன்றுகிறது இருப்பு தத்துவ உணர்வு தத்துவத்தை சேர்ந்தது இதெல்லாம் இருப்பது மாய காட்சி இப்படி தான் புரிஞ்சுக்கணும் திரயமேவம் பவேன் இதை மூணையும் நீ என்னென்னு புரிஞ்சுக்கணும் இது சத்தியமில்லை ஏதோ நீ விசாரம் பண்ணாத வரைக்கும் அது உண்மை இருக்கும் விசாரம் பண்ணினால் போயிடும் போய்டும்னா அதுக்கு மதிப்பு நான் கனவையும் மதிக்கப் போகிறது இல்லை நனவையும் மதிக்கப் போகிறதில்லை அது மாத்திரம் இல்லை உறக்கத்தையும் மதிக்கப் போகிறது இல்லை உறக்கமும் கனவும் நனவும் என்னை சார்ந்து இயங்குகிறது உணர்வாகிய எண்ணை சார்ந்து உறக்கமும் கனவும் நனவும் இயங்குகிறது ஆனால் உறக்கமோ கனவோ நனவோ நானல்ல அல்ல நான் அனுபவிக்கிறது எதுவும் நான் கிடையாது அனுபவிப்பவன் வேறு அனுபவம் வேறு அனுபவிக்கப்படுபவைகளுக்கு வேறாக அனுபவிப்பவன் இருக்கிறான் பல முறை சொன்னதுதான் இது திரும்பவும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் அவ்வளோதான் குணத்திரய விநிர்மித்தம் குணத்திரய விநிர்மித்தம்னா என்ன அர்த்தம் இந்த இது த்ரயம் குணத்திரய விநிர்மித்தம் த்ரயம் த்ரயம்னா மூணு அவஸ்தாகிரப்ன சுசுக்தி அவஸ்தை சத்வகுண பிரதானம் ஜாகிரத அவஸ்த ரஜோகுண பிரதானம் சொப்னாவஸ்த தமோகுண பிரதானம் சுசுக்தி அவஸ்தை குணம் அதிகமா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் புத்திபூர்வமா விசாரம் பண்றோம் சத்வ பிரதானம் ஜாகிரத அவஸ்தா ரஜபிரதானம் அவஸ்தா தமபிரதானம் சுசுக்தி அவஸ்தா ஆகையினால மூன்று குணங்களால உண்டாக்கப்பட்டது ஜாகிரத் சுப்ன சு அசிய திரஷ்டா இதை காண்பவன் இதை அனுபவிப்பவன் இதை பார்ப்பவன் குணா தீதா குணங்களை கடந்தவன் குணங்களை கடந்தவன் குணா தீதா குணங்களை கடந்தவனா கடந்து எங்கேயோ இருக்கான குணங்கள்லாம் இங்கே ஒரு பக்கம் நிற்கிறது குணாதினா லோக்கலைஸ் பண்றது இல்லை குணா இப்ப வந்து சொல்றேன் அலையை கடந்ததாக தண்ணீர் இருக்கிறதுன்னு சொன்ன எப்படி இருக்கும் நகையை கடந்ததாக தங்கம் இருக்கிறது அப்படி சொன்னோன்னு வச்சுக்கோங்க அப்போ கடந்ததுங்கிறது என்ன அர்த்தம் அதோட ஒட்டாம இருக்கு அசங்கத்துவத்தை குறிப்பிட நான் குணங்கள் குணங்களோட சேர்ந்திருந்தாலும் நான் குணமற்றவன் நாகம் சத்வகுணா நாகம் ரஜோகுண மோ குண கிந்து குணத்திரய சாட்சி குணாதீதா நான் சத் சம்ஸ்கிருத்தில் சொன்னதை தமிழில் சொல்கிறேன் நான் சத்வகுணமும் அல்ல ரஜோகுணமும் அல்ல தமோகுணமும் அல்ல சொல்லுவாங்க அவன் ஒரே அவன் ஒரே ரஜஸ்ஸு அவன் ஒரே ரஜஸ்ஸு இவன் ஒரே சத்துவம் அவன் ஒரு தமஸு அப்படின்லாம் சொல்கிறது இருக்குது அது வந்து அவனை சார்ந்திருக்கே தவிர இல்லை நம்மளே செல்ஃப் கிரிட்டிசைஸும் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க நான் வந்து சாத்திக் பர்சன் அப்படிம்பாள் இல்லை இல்லை ஐ ஆம் அப்படிம்பா ஏன் கேட்குறீங்க நான் ரொம்ப தாமசிக் அப்படின் நீ தமஸும் இல்லை ஏன்னா நீ தமஸை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற ஆகையினால் நான் தமஸும் இல்லை நான் ரஜஸும் இல்லை நான் சத்துவம் இல்லை மூணு குணத்தையும் சாட்சியை பார்க்கிற நான் என்னோட சுறுசுறுப்பை பார்க்குற நான் சுறுசுறுப்பானவன் அல்ல என்னுடைய சோம்பேறித்தனத்தை பார்க்கிற நான் சோம்பேறி அல்ல பின்ன என்னதான் சொல்றீங்க அப்படின்னா அதுதான் சொல்றார் குணா தீதா நான் குணா தீத்தனாக இருக்கிறேன் குணசாட்சி குணேஷு அசங்கஹா அது சும்மா வேடிக்கையை பார்க்குறேன் எனக்கு பகவான் வந்து என்ன பண்ணுறார்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் எனக்கு இல்லை என் மைண்டுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுக்குறார் என்னை டிப்பண்ட் பண்ணி இருக்கிற மைண்டுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறார் எப்படி என்னை டிப்பன் நான் மைண்டு இல்லை என்னை டிப்பண்ட் பண்ணி இருக்கிற மைண்டுக்கு க பகவான் ரெஸ்ட்டு கொடுக்குறார் என்னை பண்ணி இருக்கிற மைண்டுக்கு பகவான் ட்ரீம் ஸ்டேட்டை கொடுக்குறார் என்னை டிப்பெண்ட் பண்ணியிருக்கிற ம மைண்டுக்கும் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை ஜாகிரத அவஸ்தையில் பகவான் கொடுக்குறார் அப்படி வச்சுப்போம் ஆனால் எனக்கு நான் வந்து அது கிடையாது என்னை சார்ந்திருக்கிற மனம் பகவான்னு சொல்லுவேன் மாயின்னு சொல்லுவேன் ஆக இந்த மாயா சகிதம் பிரம்ம ஆனால் என்னை சார்ந்திருக்கிற மனதிற்குத்தான் மூன்று நிலைகளே தவிர மனமே நான் அல்ல என் பொழுது மனதின் நிலைகள் எப்படி நான் முடியும் அஹ அகம் நித்யகா நான் குணாத்தீதன் அடுத்தது என்னது நித்யகா நித்யகான அர்த்தம் இந்த மூன்று அவஸ்தையிலையும் மாறாதவன் மூன்று அவஸ்தைக்கும் நான் சாட்சி அம்பாளுக்கு ஒரு அஷ்டோத்திரன் சொல்கிறாங்க ஜிரத்வப்ன சும் சாட்சிபூத்தை நமோ நம எழுத்த அஷ்டோத்திரம் என்ன தெரியுதுன்னா அது நான் இந்த அம்பாள் வேற நான் வேற இல்லைன்னு அர்த்தம் அது ஜாகிரத்வப்ன சுஷுநாட்சிபூத்தியை நமோ நம யார் சாட்சிபூத்தம் அகமேவ ஜாகை நமஸ்வந்தை நம தைஜசாத்ய சுப்தாஜய நம பிராஜாத்மிகா ஜெயின துரியா ஜெயினம சர்வாவஸ்தா விவர்ஜிதா ஜெயினம சிருஷ்டிகர்த் ஜெயினமஹ லலிதா சாஸ்திர எல்லாம் கடவுள் எங்க இருக்காருன்னா கடவுள் உன் ரூபமா இருக்கார் அப்படிதான் சொல்றது சாஸ்திரங்கள்லாம் கடவுள் உன் ரூபமாகவே இருக்கார் பகவானு சொல்றார் நான் எல்லா பகவானுடைய விபூதியிலேயே எது எது முதல் விபூதியாக சொல்கிறார் தெரியுமோ கீதையில் பத்தாவது அத்தியாயத்தில் விபூதி யோகம் தொடங்குற போது எடுத்தவுடனே ஆரம்பிக்கிற விபூதி என்னன்னு கேட்டால் அனைத்து உயிர்களிலும் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் அகம் ஆத்மா குடா கேஷ சர்வபூதாசயஸ்திதா இதெல்லாம் மறக்கவே கூடாது கடவுள் எங்கே இருக்கார்னா கடவுள் என் வடிவமாகவே இருக்கிறார் உண்மையான என் வடிவம் பொய்யான உடம்பா இல்லைவர் உண்மையான என் வடிவமாக இருக்கு சொல்லப்போனால் பொய்யான வடிவத்தையும் வியாபிச்சிருக்கிறார் அப்படிலாம் சொல்லணும் நித்யாஹா நித்யான்னா எல் அவஸ் மூன்று காலத்திலையும் இருக்கிறேன் மூன்று அவஸ்தைகளையும் பார்க்குறேன் எனக்கு தெரியும் என்னோட கனவு என்னோட கனவுனா அர்த்தம் என்னை சார்ந்துள்ள மனத்தின் கனவு என் மூலமாக அனுபவிக்கப்படுது நான் பார்க்குறேன் அது நான் சாட்சி நேராக அனுபவிக்கிறேன் ஆனால் அந்த அனுபவம் என்னை சார்ந்து நான் வேடிக்கை பார்க்குறேன் அதுவே நான் கிடையாது ஏகா இது ரொம்ப முக்கியமானது கனவுல இருந்தவன் ஒருத்தன் நனவில் இருந்தொருத்தவன் தான் ஈவனுக்கு ரெஸ்டெடுக்கு அவன் போயிட்டான் எனக்கு வந்து நான் முழிச்சுருக்கிற போது ஒருத்தர் இருக்கான் அப்புறம் நான் நான் என்ன பண்ணிவிட்டேன் முழிச்சின்னு இருக்கிறேன்னா ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் அப்புறம் தூங்குற ஒருத்தன் வந்தான் அவன் தூங்கினான் அப்புறம் என்ன ஆச்சுன்னா கனவு கன்றவன் வந்தான் அவன் கனவு கண்டான் இப்போ கனவு கண்டவன் ஒருத்தன் நனவு கண்டவன் ஒருத்தன் சொல்லுவீங்களா யாராவது மூணையும் நான் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம விவகாரத்தில் என்ன சொல்கிறோம் நான் தூங்கினேன் நான் கனவு கண்டேன் நான் முழிச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நான் ப்ளஸ் மனசு ப்ளஸ் சரீரம் அப்புறம் வெளியில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் சேர்ந்து தான் அனுபவம் சொப்னத்தில் என்னெல்லாமோ கற்பனைகள் மூணும் எனக்கு தெரியும் மூணும் ஒரு ஆளுக்கு தான் தெரியும் அதான் சொல்கிறார் ஏகா மூன்று அனுபவங்களும் ஒருவனுக்கே ஒருவனுக்கே இப்போ இது அது மாத்திரம் இல்லை இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த அனுபவம் இருக்கா இல்லையா சுவாமிஜி எனக்கு கனவே வந்ததே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா சொன்னால் அது ஸ்பெஷல் கேஸாக இருக்கும் நான் தூங்கினதே கிடையாது இருபத்தி மணி நேரம் முழிச்சின்னு தான் இருப்பேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா சில பேருக்கு இப்படி வேணும் நினைச்சுங்க சுவாமிகள்லாம் வந்து தூங்க மாட்டாங்க இருக்கிற தூக்கமாக போகிறதுக்கு படிக்க வந்தோம் ஆக இதனால் நிறைய பேர் இப்படி நினச்சிட்டு இருப்பாங்க சுவாமியெல்லாம் தூங்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தியானம் பண்ணிட்டுருப்பாங்க எல்லாம் வந்து அப்படின்னு மனசில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நிறைய பேருடைய நினைப்ப சரியாக படிக்காததுனால ஒரு அப்நார்மல் கேஸ் சாமியாரெலாம் அதனால் நம்மளை மாதிரி எல்லாம் அவங்களுக்கு இருக்காது அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் தூங்க மாட்டாங்க சாப்பிடக்கூட மாட்டாங்க எப்போவும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க சாப்பாடும் போயிடுது அப்படிலாம் இல்லைப்பா எல்லாருக்கும் உள்ளது தான் அவர் கொஞ்சம் மூளையை உபயோகப்படுத்துகிறார் நீங்களெலாம் கம்மியாக உபயோகப்படுத்துகிற அவ்வளோ கொஞ்சம் அவர் புத்தியை கொஞ்சம் சரியாக உபயோகப்படுத்துகிறார் அதனால் அவருக்கு சாஸ்திரத்தோட துணை குருவோட அனுகிரகம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் விசேஷமாக யோசிக்கிறார் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதெல்லாம் அனாவசிய யோசனைன்னு நினைக்கிறோம் இந்த யோஜனை எல்லாம் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால என்ன பண்ணுறோன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பாரதியார் சொன்ன மாதிரி பிறர் மனம் வாட பல செயல்கள் செய்து மற்ற நம்ம நிம்மதியாக இருக்கோமோ இல்லையோ இன்னொருத்தன் நிம்மதியை பார்த்து பொறாமப்படுறதுக்கு கற்றுன் இருக்கோம் அதெல்லாம் பண்ணுறோமே அதான் விஷயம் இது தெரிஞ்சுக்கணும் ஒரு வேற வேற கிடையாது சாமியாருக்கும் இதான் அனுபவம் உங்கள் அத்தனை பேருக்கு இதான் அனுபவம் நாத்தனாருக்கும் அதான் அனுபவம் மாமியாருக்கும் அதுதான் அனுபவம் எல்லாருக்கும் அதுதான் அனுபவம் சொல்லப்போனால் மிருகங்கள்ட கேட்டால் நாய்கிட்ட கேட்டால் தெரியாது பேச தெரியாது நம்மகிட்ட பாஷை பேச முடியாததுனால அதுக்கும் தூக்கம் உண்டா இல்லையா அதுக்கும் கனவு வருமா வராதா சிறசமயம் ஊ நாய் சிரசமயம் அது ஏதோ கனவில் கண்டிருக்கும் நாய்க்கும் கனவு உண்டு நாய்க்கும் விழிப்பு நிலையும் உண்டு எல்லா ஜீவராசி எல்லா சரீரத்திலையும் இருக்கிற உயிர்களுக்கு அளவு கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம் சில ஜீவ சில உயிரினங்கள்லாம் என்ன பண்ணுறதா பதினெட்டு மணி நேரம் பத்தொம்போது மணி நேரம் தூங்குறதான் சில இதெல்லாம் ஆறு மாதம்லாம் தூங்குறதுங்கிறான் ஆறு மாதம் தூங்கிறது இப்படி என்னெல்லாம் பிராணிகள்லாம் அப்படி இருக்குது இந்த கோவாலாவா இந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு ஒரு இது உண்டு கோவாலா ஆ அது வந்து எப்போ பார்த்தாலும் இருக்கும் சோம்பேறி ஒரு பிராணி அது பத்தொம்பது மணி நேரம் தூங்குவோம் அது கொஞ்சம் ஏதோ சாப்பிட்டு மதிருங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா பத்தொன்பது மணி நேரம் தோ இது எதுக்கு சொல்றோம் ஏகா ஏக்கஹா நித்யா நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கும் கனவு விழிப்பு உறக்கம் வருது எனக்கும் கனவு விழிப்பு உறக்கம் வருது எல்லாருக்கும் வருது எல்லா இருக்கு அப்போ அனைத்தன சரீரத்தில் இருக்கிற எல்லா ஜீவனுக்கும் சுவா ஜாகிரத் சப்ன சு்தி அனுபவம்ங்கிறது ஒரே மாதிரிதான் இருக்கு தாரதமியம் இருக்கலாமையே தவிர மூணு அவஸ்தையும் இருக்குங்கிறதுல அபிப்பிராயம் கிடையாது ஆகையினால நித்யா ஹேகா சிதாத்மகா சிதாத்மக உணர்வு மயமானது உணர்வு மயமானது அச்டா இதை பார்ப்பவன் இதைக் காண்பவன் குணங்களை கடந்தவன் யாண்டும் இருப்பவன் ஒருவன் உணர்வே வடிவானவன் தமிழில் சொல்லிவிட்டேன் உணர்வே வடிவானவன் சரி அடுத்த ஸ்லோகம் ஆக இதை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிறார் அது அனாத்மா மித்யா ஆத்மா சத்யா அனாத்மாவனுடைய இருப்பற்ற தன்மையும் ஆத்மாவினுடைய இருப்புத்தன்மையும் அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது அது சத்தியம் இது மித்யா யத்வன் மிருதி தத்வத் பிரம்மணி ஜீவத்வம் வீக் பட்டபிராத்தி जीवत्वं திரமணி ஜீவ் मृदि வீக்ஷமானே ஹடபிராந்தியம் ந பஷ் பஷ்யதி மண்ணை கண்டால் அது எப்படியோ மிருதி வீக்ஷ்யமானே எத்வத்து ஹடபிராந்திம் ந பஷியத்தி தப்பு இல்லை எப்படியோ அர்த்தம் மண்ணை கண்டால் குடம் என்னும் மயக்கம் எவ்வாறு நீங்குகிறதோ அங்கே மண் குடம் இருக்கா மண்ணாலான குடம் இருக்குன்னா குடங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கா மண்ணுங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டால் குடங்குற சொல்லுக்கு பொருளே இல்லை சும்மா ஒரு வடிவம் மண்ணுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வடிவம் மண்ணுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் மண்ணுக்கு கொடுக்கப்பட்ட வடிவமும் பெயரும் தானே தவிர மண்ணை தவிர அங்கு உண்மையிலேயே வேறொரு பொருள் இல்லை அதை சொல்கிறார் இது உதாரணத்துக்காக சொல்ற எப்படி மண்ணில் குடக்கற்பனை மண்ணை கண்ட மாத்திரத்தில் மிருதி வீக்யமானே சதி கட பிராந்தியம் நபஷ் சதி ஹடபிராந்தி கிடையாது குடங்கிற எண்ணம் இல்லை குடம்புங்கிறது சும்மா தவிர அங்கே இருக்கிறது மண்ணு அதே மாதிரி எத்வது சுத்தம் எத்வது முன்னாலேயே போட்டுங்க பரவாயில்ல எத்வத்து வீக்யமானே ரஜதஸ்தி ந பசியத்தி வாக்குன்னு அர்த்தம் கிடையாது ரஜதஸ்தி ந பசியத்தி ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றார் சிப்பியை தெரிந்து கொண்டு விட்டால் அதில் கற்பிக்கப்பட்ட வெள்ளி எப்படி இருக்காதோ அப்படி வெள்ளி போய்விடுகிறதோ அப்படி மண்ணை கவனிக்கும் பொழுது குடம் என்கின்ற அறிவு அது குடங்கிறது அதில் கற்பிக்கப்பட்டது என்று தெரிகிறது மண்ணுக்கு வேறாக குடம் என்று ஒரு பொருள் இல்லை சிப்பிக்கு வேறாக வெள்ளி என்று ஒன்று இல்லை சிப்பிதான் வெள்ளியாக காட்சி அளித்தது ரஜத சிப்பி வெள்ளி எல்லாம் விளக்கணுமா தேவையில்லையே அதாவது கடற்கரையில் மத்தியான வெயில்ல சிப்பி இப்படி இருக்கிறப்போ அது மேலே இருக்கிற ஒரு கோட்டு இந்த கோட்டிங் ஒன்று இருக்கும் அது தூரத்துலேருந்து பார்த்தா ஏதோ வெள்ளி மாதிரி சில்வர் மாதிரி மின்னும் பக்கத்தில் போய் பார்த்து இப்படி எடுத்து பார்த்தா தெரியும் பம்மாத்து இது வந்து உண்மை இல்லை அப்படின்னு தெரியும் அது வேணால் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ இப்படி தெரியும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையையும் விசாரம் பண்ணாமல் இருந்தோம் இதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியும் நம்மளை புகழதும் உண்மை இகழ்றதும் உண்மைன்னு நினச்சுருப்போம் விசாரம் பண்ணி பார்த்தா புகழ்ச்சியும் உண்மை அல்ல இகழ்ச்சியும் உண்மை அல்லங்கிறது புரிய ஆரம்பிக்கும் புகழ்ச்சிக்கும் மயங்க வேண்டாம் இகழ்ச்சியை கண்டு நொந்துக்க வேண்டாம் தேவையே இல்லை அனாவசியமா பண்ணிட்டுருக்கும் ஆ தத்வத் எத்வத்து மிருதி வீக்ஷியமானே கட பிராந்தியம் ந பசியத்தி எத்வத்து சுத்தம் வீட்சியமானே தத்வத்து அப்படி பிரம்மணி வீட்சியமானே மெய்ப்பொருடைய பிரம்மத்தை அறிந்து கொண்டால் பிரம்மத்தை புரிந்து கொண்டால் ஞாபக வச்சுக்கணும் பிரம்மணி வீட்சியமானேங்கிறார் மண்ணை பார்க்குற மாதிரி பிரம்மத்தை பார்க்குறதுங்கிறார் சிப்பியை பார்க்குறது மாதிரி பிரம்மத்தை பார்க்கறதுங்கிறார் எங்கே போய் பார்க்கறது எப்போ பார்க்கறது இப்போவே அதுவும் இருக்கு ஆகினாலும் அந்த சத்தா கேவலம் நீங்கள் படத்தை பார்க்குற போதே துணியை பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா படத்தை நீங்கள் இங்கே பா இது பார்த்துட்ருக்குற போதே பின்னால் இருக்கிற துணி இல்லாமல் படம் இல்லை அது துணி இல்லை அது ஏதோ வேறு ஏதோ மெட்டீரியல் சொல்லாங்க நான் சும்மா துணின்னு சொல்லி வைக்கிறேன் இல்லை சுவாமி துணி நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அது வேறு மெட்டீரியல் அது என்ன மெட்டீரியலோ நம்ம ஊரில் பழைய காலத்தில் துணி சொல்லுவோம் அது நல்ல துணி இருக்குது இப்போ துணி இருக்கா இங்கே நீல கலர் இருக்கா நீங்க இந்த துணியை பார்க்கற போதே வெள்ள துணியை கற்பனை பண்ண முடியுமா முடியாதா முடியும் ஆனால் அந்த துணி வெள்ளையில தானே நீல கலர் கொடுத்துருக்கு இப்போ இந்த துணியவே பார்க்கற போது அந்த துணி வெள்ளத்துணியா இருந்து தான் ஆயிருக்குன்னு தெரியும் இல்லை வெள்ளத்துணி எங்கே இருக்கு வெள்ள துணி எங்கே இருக்கு இப்போ அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும் அதுக்குள்ள காட்ட முடியுமா காட்ட முடியாது இருக்குங்கிறது உண்மையாக இல்லையா வெள்ளை துணிதான் நில துணியாக மாறி இருக்கு இப்போ நீங்கள் இதை வெள்ளையாக பாருங்க நான் சொன்னேன் என்ன என்ன அர்த்தம் என்ன நீங்கள் என்ன நினைப்பீங்க என்ன இதை வெள்ளையாக பாருங்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் இப்படியோ இந்த சா மாசம் விரதம் முழுக்க நமக்கு பைத்தியம் பிடிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டோம் தீர்மானம் பண்ணிவிட்டார் போட்டுருக்கு ஒன்று நமக்கு தெளிந்த அறிவு வரப்போகிறது இல்லாட்டி நல்லா பைத்தியம் பிடிச்சி அப்படி சொல்கிறவோ புரியறதில்லை அப்போ இது வந்து வெள்ள வெள்ளையை நீங்கள் காட்டாட்டாலும் வெள்ளதானுங்கிறது புரியறதில்லை மனசுக்கு புரியறது இல்லையா அது மாதிரி பிரம்மம் சர்வம் பிரம்மமயம் அதுக்காக என்ன நம்ம சத்துன்னு சொல்லியிருக்கோம் வெள்ளை துணி மாதிரி இன்னும் நீங்கள் வெள்ளை துணி போல பிரம்மம்னு எழுதிவாய்ங்க உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேன் அதனால் வந்து எல்லாத்துலேயும் என்ன அது ஒரு உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்கா அதாவது மைக் இருக்கிறது புத்தகம் இருக்கிறது டேபிள் இருக்கிறது பூமி இருக்கிறது அந்த இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லிட்டே போனேன் இல்லையா அந்த இருப்பு இல்லாமல் இருப்பது இருக்கோ மைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது மைக்கு இருக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது இருக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது அப்புறம் மைக்குன்னு ஒரு பேர் இருக்குது அப்புறம் மைக்குக்கு ஒரு வடிவம் இருக்குது இருக்குங்கிறது தான் முக்கியம் இருப்பு தான் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது இருப்பு இருக்கிறது இருப்பது மாறுகிறது இருப்பு மாறுவதில்லை நகைகள் மாறுகின்றன தங்கம் மாறுவது கரெக்ட் தானே இல்ல சேதாரம் எடுத்தான் சொல்லிட்டு இருக்காங்க புரியது காசு உதாரணத்தை உதாரணமா எடுத்துக்கணும் தங்கம் மாறுவதில்லை நகைகள் மாறுகின்றன இது அறிவால தான் புரிஞ்சுக்க முடியும் நீங்க நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த நீலத்துணியை வெள்ளத்துணியாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன் கண்ணை மூடிண்டிங்கன்னு வச்சுக்கணும் கண்ணை மூடிண்டாலும் சரி கண்ணை திறந்துட்டாலும் சரி தலைகிழான்னு நின்னாலும் சரி எவ்வளோ தூரம் இதுக்கு எதாவது ஒரு பூ பொட்டை வச்சு பூஜையெல்லாம் பண்ணி தூப தீபம் நைவேத்தியம் எல்லாம் காமிச்சு சூ மந்திர காளித்தியாக போட்டு இல்லையா தெரியுமா அத் வேணுமா அந்த வேலை சொல்லப்போனால் பிரம்ம தரிசனம் அதி சுலபம் பிரம்ம தரிசனந்தான் ரொம்ப சுலபம் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அந்நாள் என்னாலோ தெரியல என்றைக்குத்தான் கடவுள் காட்சி நமக்கு கிடைக்கப்படுது அவர் ஓரையாக அவர் கடவுள் தான் இத்தனையுமா காட்சி அழுத்தின்னு இருக்கார் நம்ம என்ன நினச்சிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் என்னோட தொண்ணூற்றி ஆறு கோடி தடவை ராமநாம ஜ சொல்லி ராமனை நேரில் பார்த்தார் தியாக பிரம்ம நான் தொண்ணூற்றி ஆறு இல்லை நூறு கோடி சொல்லிவிட்டேன் இன்னும் ராமனும் அல்ல அனுமானும் அல்ல ஒருத்தர் கிட்ட சொத்தோட சொ ஒரு கோடி இல்ல பத்து மாட்டோம்யமா இந்த பிறவியில இல்ல போ அனுகிரும்தையை வேற படிச்சுடு ரொம்ப பரம பரமஸ்ரத்தையோடு பண்ணுறார் நூறு கோடி நாம் ராமநாமாவை சொல்லி நான் அப்பவும் கடைசியில் துக்கம்தான் மிச்சம்னா என்ன சந்தேகம் வரும் எங்கேயோ பெரிய பாபம் வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் நூறு கோடி ஆவர்த்தி ராமநாதஜபம் பண்ணியும் கூட நமக்கு வந்து ஏதோ பெரிய பாபம் இருக்க போய்த்தானே ராமரை எதிர்பார்த்துட்டு இருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோக வாசிஷ்ட ராமாயணம் மற்ற புஸ்தகங்கள் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா ராமருங்கிறது என்ன லக்ஷ்மணருங்கிறதுனா எல்லோரும் ஒரே வஸ்துவினுடைய வெளிப்பாடு தான் ஆகையினால் பிரம்மன்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம படித்த புராண கதையாக படிச்சிருக்கோமோ இந்த சினிமாவை பார்த்து பார்த்து அதுவே பழக்கம் ஏழு கதவு தங்க கதவாக திறக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுவாங்க அதில் யாரோ ஒரு சினிமா ஆக்டர் வந்து அப்படி படுத்துகிட்டு இருப்பார் சுவாமி மாதிரி படுத்துருப்பார் இதெல்லாம் பார்த்து பார்த்து நாரதர் வந்து இப்படி வருவார் லக்ஷ்மி வந்து பாத சேவை பண்ணிட்டுருப்பார் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம மனசில் அப்படி ஒரு சம்ஸ்காரம் ஆகையினால் என்னென்னா கடவுள் காட்சி எனக்கு இன்னும் கிடைக்கல கிடைக்கலன்னு கடவுளை தவிர நீ எதையுமே பார்க்கலை அவரைத்தான் நீ பார்த்துட்ருக்கே ஆனால் அவரை பார்க்குறேன்னு உனக்கு புரியலை அது மாத்திரம் இல்லை பார்க்குற நீயே அவர்தான் அப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான் சரியான பைத்தியம்ப்பா அவன் ஏதோ கற்பனையிலே முதற்கிறான் இங்கேயோ தெரிய போகிறது வரப்போகிறது அப்படியே வந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும் கடவுள் வர்றதும் போறதும் இல்லைங்கிற வார்த்தை என்ன பண்ணுறது போக்கும் வரவும் புனர்வும் இல்லா புண்ணியனே ஆயா ராம் கயா ராம் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு ஆயா ராம் கயா ராம் வந்தார் போனார் அதுக்கு ஒரு ராம் சேர்த்து விடுவான் ஆயா ராம் கயா ராம் அது கூட சொல்லுவோம் வந்தாராம் போனா ராம் தமிழ்லேயே எப்படி சொல்லணும் வந்தாராம் போனாராம் இருந்தாராம் சாப்பிட்டா ராம் தூங்கினா ராம் எல்லாத்திலையும் ராம் ராம் போட்டுருணும் நம்மளும் ராமநாம ஜபம் பண்ணுவோம் ஆஹா தத்வத் பிரம்மணி வீட்சியமானே பிரம்மத்தை கண்டால் சொல்கிறாங்க இல்லையா கல்லக்கண்டா நாயக்காணும் நாயக்கண்டா கல்லக்காணும் இந்த உதாரணம் எப்படி பாருங்கள் அதாவது நாய் ஓடின்றிருக்கிற போது கல் கிடைக்க மாட்டேங்கிறது கல் கிடைக்கிறபோது நாய் வரைகல்லு கடை கல் இப்போ கல் இருக்குது நாய் இருந்தால் அடிக்கலாம் நாய் நாய் வந்துடுச்சு கல்லை காணுமே அப்படின்னு என்ன உதாரணம் கல்னால் ஒருத்தன் நாய் பண்ணி வச்சுட்டான் அதுக்கு கலரெலாம் கொடுத்து ஒருத்தன் என்ன ஒன்றா வீட்டு வாசலில் ஒரிஜினல் நாய் வளர்க்கணும்னா அதுக்கு நிறைய வேலை பண்ணணும் அதுக்கெல்லாம் எல்லாம் வாங்கி போடணும் அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் வாங்கி போடணும் டோபர் மேன் அல்சேஷன் இது மாதிரி நாயெல்லாம் வாங்கணுன்னா அதுக்கெலாம் நிறையா அது மெயின்டைனெலாம் பண்ணணும் பார்த்தான் கருங்கல்லையே அழகாக கல்லோ மண்ணோ வச்சு கூட அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அழகாக நாய் மாதிரி பண்ணி ஒரு அல்சேஷன் மாதிரி டோபர் மேன் மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணி அழகாக அதுக்கெல்லாம் பெயிண்டிங்கெல்லாம் கொடுத்து வச்சுட்டான் வந்து வாசலில் வந்தோடனே எவனோ ஒருத்த பார்த்தோம்னா நாய் இருக்குது நாய் இருக்குன்னா உள்ளே போக போக மாட்டோம் அப்புறம் அந்த முதலாளி வந்து சொல்கிறேன் வாங்க வாங்க ஒன்றும் பண்ணாது கல்லதான் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்றும் பண்ணாது பாருங்கள் தடவை அது எதாவது இப்படி பண்ணணுமே ஒன்றும் பண்ணலை அப்போ இவனுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு இவனும் போய் தடையை பார்த்தான் ஆமாம் கல்லு இது நாய் இல்லை அப்போ என்ன அர்த்தம் கல்லை பார்த்தேன்னா நாய் இல்லை பயம் போச்சு கல்லை பார்த்தேனா நாய் இல்லை நாயை பார்க்கற போது புரியறது இல்லை அதே மாதிரி நீங்கள் ஜகத்தை பார்த்தீங்கன்னா பிரம்மன் தெரியாது பிரம்மத்தை பார்த்தீங்கன்னா ஜெகன் தெரியும் அப்போ என்ன சொல்வீங்கன்னா பிரம்மந்தான் ஜெகத்தா மாயையால் காட்சி அளிக்கிறது பிரம்மத்தை கண்டா ஜகத்தை காணோம் ஜெகத்தை கண்டா பிரம்மத்தை காணோன்னு சொல்ல முடியாது தங்கத்தை கண்டா நகையை காணும் நகையை கண்டா தங்கத்தை காணும் அப்படின்னு சொல்லுவீங்களா நகையின் தங்கமும் சைமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் ஒரே நேரத்தில் ரெண்டையும் அனுபவிக்கிறோம் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி பிரம்மா அனுபவமும் ஜெகத் அனுபவமும் சமகால அனுபவம் ஆத்மா அனுபவமும் அநாத்மா அனுபவமும் சமகால அனுபவம் நம்ம ஒன்றை கவனிக்கிறதை விட்டு இதை கவனிங்க கிளாஸில் என்ன பண்ணுறோம் இப்போ என்ன பண்ண நம்ம புத்தியெலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது எதை கவனிக்கும்படி பண்ணிகிட்டு இருக்கோம் வகுப்பில் அந்த தத்துவ அடிப்படை தத்துவத்தை எப்பொருள் எப்போ தாயினும் அந்த தத்துவத்தை கவனிக்கும்படி பண்ணுறோம் ஒரே நேரத்தில் தான் இல்லை நீங்கள் எல்லாம் படித்து முடித்து கொஞ்ச நாள் தியானம் பண்ணி அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் எதுக்கு நீங்கள் வந்து நகையை பார்க்குறவோ தங்கம் காணாம ஹங்கத்தை பார்க்கற போது நகை காணாமல் போய்டு சொல்ல முடியுமா நம்ம சாஸ்திரம் அது அப்படி தான் சொல்லுது சச்சிதானந்தமும் அனுர்தடதுக்கமும் சமகால அனுபவம் உன் கவனத்தை இதுலேருந்து திருப்பி அதில் வைப்பா நீ வந்து உன்னோட ஃபோக்கஸை மாற்று உன் கவனத்தை திருப்பு ஆஹா தத்வத் பிரம்மணி வீக்யமானே ஜீவத்வம் ந பசத்தி தன்னை பிரம்மமாக புரிஞ்சுட்டான்னா தன்னை உயிராக கவனி நினைக்க மாட்டான் தன்னை பிரம்மமாக புரிஞ்சுட்டான்னு சொன்னால் தன்னை உயிராக நினைக்க மாட்டான் நான் ஒரு அல்ப ஜீவன் என்ன சொல்கிறது அல்ப ஜீவன் நான் ஒரு அணு போன்றவன் புழு இப்படிலாம் தன்னைத்தானே ரொம்ப என்ன சொல்கிறது செல்ஃப் கிரிட்டிசிசம் அது பண்ணிக்கிறது நான் ஒரு சாதாரண ஆளுங்க ஒன்றும் தெரியாத ரெண்டு கோடி தான் இருக்குது அவருதான் ஒன்றும் தெரியாது ஒன்றும் சௌரியமெல்லாம் போகாது எனக்கு வருவாங்க அவர் அவர் எல்லாம் வல்லவர் அப்படின்னா போச்சு ஓரளவுக்கு தான் அதை பண்ணலாம் அதுக்கு மேலே கிடையாது அதனால் என்ன சொல்கிறது ரொம்ப நாளைக்கு இப்படி பேதத்தை வச்சுருக்காதப்பா கடவுளையும் நீ பிரிக்காத அவருக்கு பிடிக்காது நீ ரொம்பவும் பிரித்து பிரித்து அவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் அவரை சுத்தவும் குமிழகும் இது பண்ணவும் அருள் புரிவாயாக அருள் புரிவாயாக அப்படி என்ன தருள் புரியறது திரும்ப திரும்ப என்ன கேட்க போகிற நீ இருக்கிறது க இருக்கிறது இந்த இளம அப்படியே இருக்கணும் முதுமையே வரப்படாது முழங்கால் வழியே வரப்படாது என்ன நான் மாத்திரம் வந்து என்னென்னா ரெண்டு ஜிலேபி காலம்புற மத்தியானம் மூணு லட்டு சாப்பிடுவேன் எனக்கு சுகர் வரப்படாதுன்னா நடக்குமா அதெல்லாம் அவரால் மாற்ற முடியுமா இப்படி எல்லாம் நிறைய பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு லெவல் என்ன சொல்கிறோம் ஜீவ ஈஸ்வர பேதத்தை வச்சுன்னு சொல்கிறோம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனா போரும்ப்பா எல்லாத்தையும் பிரம்மமாக பார் இறைவனை தவிர என்னது இறைவனை தவிர வேறு ஒன்றையும் கவனிக்காதே அது மாத்திரம் இல்லை அவனிடம் எதுவும் கூட கேட்க வேண்டிய அவசியமும் கூட அதுக்காக கேட்க வேண்டாம் சொல்லலை நாங்கள் நிறைய பேர் கேளுங்கோ கேளுங்கோன்னு சொல்கிறோம் ஏன்னா நம்மள கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் நல்லா கேளுங்கோ அப்படி சொல்லிடுறோம் ஆனால் இங்கே பாடம் என்ன பாடோன்னா பிரம்மத்தை தரிசனம் பண்ண நானே பிரம்மம்னு புரிஞ்சதுக்கு பிறகு நான் எப்படி நான் ஒரு ஜீவனும் இல்லை ஈஸ்வரம் வேற இது இது ரெண்டாக பிரிச்சுன்னுட்டோம் ஜீவேஸ்வரபேதங்கிறது வியாபாரிகம் ஜி அபே அபேதம்ங்கிறது பாரமார்த்திகம் அப்புறம் விவகாரத்துலேயும் நம்ம நன்றிக்காக பண்ணுவோம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் இருப்போம் வேதாந்தம் படித்தாலும் வேதாந்தம் ஆழமான மனசுக்குள்ளே இருக்கும் விவகாரத்தை பார்த்தா ரொம்ப பக்தியாக தர்மமாக தான் இருக்கும் வேற்றுமை துவைத்தம் இருக்கும் அந்த துவத்தத்தை எ எ எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும் அந்த ஜானத்தோடு தான் விவகாரம் பண்ணுவோம் அதுதான் இங்கே சொல்கிறார் ஜீவத்துவம் ந பசிய தன்னை பிரம்மமாக உணர்ந்த பிறகு தன்னை உயிராக ஒருவன் காண்பதில்லை தன்னை மாத்திரம் இல்லை எல்லாரையும் சர்வம் பிரம்மமயம் எல்லாரும் பாவம் தன்னை தனித்தனியாக நினச்சிட்டு இருக்காங்க தனித்தனியாக நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் சுகதுக்கத்துக்கு ஆளாகிறார்கள் யாரும் தனியே இல்லை யாரும் பொதுவும் இல்லை பொது தனி இரண்டுக்கும் ஆதாரம் ஒன்றே சமஷ்டி எஷ்டிக்கு அதிஷ்டானம் பிரம்ம சைதன்யம் ஜீவத்வம் இது ரொம்ப முக்கியமாக என்ன சொல்றாருன்னா இந்த ஜீவத்வம் ரொம்ப எல்லாருக்கும் இருக்கும் இந்த வேதா சாஸ்திரத்தில் வந்து நம்ம ஜீவத்துவத்தை முதல்ல சொல்லுவோம் உடல் வேறு உயிர் வேறு உயிர் வந்து அறங்களை கடைப்பிடிக்கணும் தர்மத்தை கடைப்பிடிக்கணும் ஈஸ்வர பக்தி பண்ணணும் அதெல்லாம் ஒரு பாடம் வேதத்தினுடைய ஃபஸ்ட்டு போர்ஷன் ஆனால் வேதத்தினுடைய ரெண்டாம் பகுதி வேதாந்த பகுதி அப்படி இல்லை எல்லாம் போரும்பா எல்லாம் ஒன்றா பார் தத்வத்தை சொல்லிடும் தத்வத் பிரம்மணி வீக்யமானே ஜீவத்வம் ந பசியத்தி இந்த ஜீவத்தன்மையை பார்ப்பதில்லை நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் தன்னை மெய்ப்பொருளாக ஒருவன் உணர்ந்த பிறகு தன்னை ஒரு சிற்றுயிராக கருதுவதில்லை தன்னை மெய்ப்பொருளாக ஒருவன் உணர்ந்த பிறகு தன்னை ஒரு சிற்றுயிராக கருதுவதில்லை சிற்றுயிர் தன்மையை பொருட்படுத்துவதில்லை சிற்றுயிர் தன்மையை பொருட்படுத்துவதில்லை எல்லாருடைய சிற்றுயிர் தன்மையையும் பொருட்படுத்துவதில்லை जीवत्वं श्लोक, घटो नाम, कनके தவதுபிரமணி வீட்சியமான பசியமதிமே घटो नाम, கணக்கே குண்டலாபிதாஹிரஜதிகப்தரே சும்மா இது வெறும் பேருங்கிற இருப்பற்ற பெயர் நான் ஒரு சிற்றுயிர் என்பது இருப்பற்ற பெயர் இருப்பற்றன சப்டன்ஸ் இல்லாத ஒரு வஸ்து குடம் என்பது எப்படி இருப்பற்ற ஒரு பொருளோ இருப்பற்ற பொருள்னா என்ன அர்த்தம் உண்மையில் இல்லாத பொருளோ இருப்பது போல காட்சி அளிக்கிறதோ உண்மையில் இல்லாததோ அப்படி அர்த்தம் அறிவின் கோணத்தில் இல்லாததோன்னு பொருள் யசா மிருதி மண்ணில் எப்படி குடம் என்கின்ற பெயரோ கணக்கே குண்டலாபிதா தங்கத்தில் குண்டலம் என்கின்ற பெயரோ அபிதான் பெயர் நாமன்னுஹி ரஜதாதிஹி சிப்பியில் வெள்ளியின் தோற்றமோ கியாத்தின்னா ஞானம் அர்த்தம் அறிவு அர்த்தம் ததா பரே ஜீவசா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க ஸ்லோகம் யாருக்குன்னு கேட்டுறாங்க சிம்பிளாக இருக்கிறத படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு சிம்பிள் தான் அது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கட கடப்புடாக லாங்குவேஜெல்லாம் இல்லை ரொம்ப எளிமையாக எளிமையாக சொல்கிறார் எப்படி குடத்தில் மண் என்கின்ற பெயரோ எப்படி மண்ணில் குடம் என்ற பெயரோ எப்படி தங்கத்தில் குண்டலம் என்கின்ற பெயரோ எப்படி சிப்பியில் வெள்ளி என்ற அறிவோ அப்படியே பரம்பொருளில் உயிர் என்கின்ற சொல்லும் ஆகும் ஜீவகா இதெல்லாம் யாருக்கு சொல்ற பதில் ஜீவத்வங்கிறது ஜீவன்கிறது கிடையாது ஜீவன்கிறது முத்தியாங்கிறது அத்வைத்த வேதாந்தத்துக்கு மாத்திரம்தான் சத்தியம் ஏன் வச்சு விசிஷ்டாத்வைத்திகள் சைவ சித்தாந்திகள் அப்புறம் துவைத்திகள் எல்லா மதஸ்தர்களும் ஜீவன் சத்தியம் என்கிறார்கள் ஜீவனும் சத்தியம் ஈஸ்வரனும் சத்தியம் அப்படிங்கிற கட்சி அவங்களது நம்ம அப்படி சொல்லலைங்க ஜீவனே மித்யாங்கிறது இந்த ஸ்லோகம் ஆகா இது அவங்களுக்காகவே நாம் இப்போ ஜீவன் உண்மை அல்ல ஜீவனும் கற்பனையே அவ்வளோதான் ஸ்லோகத்தில் இது சிம்பிளாக இருக்கிற இந்த ஸ்லோகம் அவ்வளோதான் புரிஞ்சு சொல்லணும் இதில் மண்ணில் குடம் என்ற பெயர் தங்கத்தில் குண்டலம் என்கின்ற பெயர் சிப்பியில் வெள்ளி என்கின்ற அறிவு அறிவு எப்படியோ அப்படியே பரேனின் அர்த்தம் மெய்ப்பொருளில் ஜீவசப்தா ததா பரே ஜீவா அப்படியே பரம்பொருளில் ஜீவன் என்ற சொல்லும் கற்பனையே பரம்பொருள் தான் இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது ஷத்மோம் மருலே புருஷத்துவம் யானவு தத்வத் விஸ்வம் சிதாத்மனி புருஷத்துவம்ங்கிறது புருஷத்துவம்னே இருக்கலாம் பார்ப்போம் வேறேதான் புஸ்தான் வெரிஃபை பண்ணி சொல்றேன் இதுவும் திரும்பவும் மனசில் தத்துவம் பதிகிறதுக்காக சொல்கிறது தான் உதாரணம் தான் சொல்கிறார் இப்போ நம்ம ஆகாயத்தை பார்க்குறபோது இந்த நீல நிறம் உண்மையா அப்படி கேட்குறார் நீல நிறம் உண்மை இல்லை கடலில் இருக்கிற நீள நேரம் உண்மையா இல்லை ஆனால் என்னவா தெரிகிறது நமக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷோ ஒத்துப்பீங்களா உங்கள் நான் இன்ட இன்டலெக்டாக ஒத்துப்பீங்களா நீளமாக நீளம் இல்லையா ஒன்று மாதிரி தெரியுது சுவாமிஜி ஆனால் நீளம் இல்லை அப்போ தெரிகிறதுங்கிறதுக்காக வேண்டிய தெரிஞ்சதை இப்போ அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிறதா அறிவை எடுத்துக்கிறதா வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது இப்படி கார்னர் பண்ணால் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் புரியுது நாம் பிரம்மங்கள் தான் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படித்தான் இதை எடுத்துக்கணும் திரும்ப திரும்ப விசாரம் பண்ணி புரிஞ்சோம் ஆக அப்புறம் அடுத்தது என்னதுன்னா பாலைவனத்தில் தண்ணீர் தெரிகிறதுங்கிறார் தெரியுது பண்ணி தண்ணீர் வந்து அனுபவமாக இருக்குது பார்க்கறதுக்கு அனுபவமாக இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் அதில் தண்ணி கிடையாது அது ஒரு தோற்றம் பாலைவனத்தில் இது ஒரு தண்ணீர் இருப்பது போல ஒரு பெரிய லேக்கே தெரிகிற மாதிரி கூட தோணலாம் ஆனால் அது ஒரு தோற்றம் நம்ம பாலைவனத்துக்கு நிறைய போய் பார்த்தா தானே தெரியும் பெரிய லேக் மாதிரிலாம் தெரியுமா பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்குமா போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது நீரம் மறுச்சல் அதே மாதிரி அங்கே ஏதோ ஒரு மரக்கட்டை வச்சுருக்காங்க பார்த்தா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தெரியுது ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா வெளியே லைட்டை அடித்து பார்த்தா தெரிகிறது அது ஆள் இல்லை ஒரு மரக்கட்டைன்னு தெரிகிறது அதை வந்து ஒரு சாதாரண மரக்கட்டையை நம்ம ஒரு ஆள் மனுஷன்னு நினைக்கிற மாதிரி எப்படி தண்ணி இல்லாத இடத்துல தண்ணீர் இருக்கிற மாதிரி நினைக்கிறோமோ இல்லாத நீளத்தை ஆகாசத்தில் கற்பிக்கிறோமோ அப்படி உண்மையிலேயே இல்லாத ஒரு மாய பிரபஞ்சத்தை மெய்ப்பொருளில் கற்பிக்கிறோம் ஸ்லோகம் பாருங்கள் எச்சைவியோம்னி நீலத்வம் நீலத்துவம் கல்பியத்தை நீலத்துவம் பவதி அப்படின்ட்டாலும் சரி எச்சா மருஸ்தலே நீரம் நீரம்னா ஜலம் நீர்ன்னு சொல்கிறோம் இல்லையா சம்ஸ்கிருதத்திலையும் நீர் நீரம்னு உண்டு நீரம் யசாஸ்தானம் கட்டையில் எப்படி மனிதனோ தத்வத் அப்படி சிதாத்மனி விஸ்வம் சிதாத்மனின்னா தூய உணர்வில் தூய உணர்வாகி ஆத்மஸ்வரூபத்தில் பிரபஞ்சத்தை காண்கிறோம் பிரபஞ்சம் உண்மை இல்லை நீலத்துவம் மித்யா நீரம் ம புஷம் மித்யா தத்வத் விஸ்வம் மித்யா அப்படியே அர்த்தம் எக்ஸாம்பிள் இவ்வளோ எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்றதுன்னா ஏதாவது ஒன்றாவது புரிஞ்சு அது மூலமா ஒருத்தனுக்கு பிரம்ம ஜானம் வராதா அப்படிங்கிறதுக்கு தான் ஆக இந்த ஸ்லோகம் பூர்த்தி பண்ணுறோம் அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் தால ூன்லே ரிச்ச தத்வத் சத்யேஜகி அதெல்லாம் நிறைய கற்பனைகளை எல்லாம் சொல்கிறார் அவர் அதாவது சில சமயம் பார்த்தோம் சில சமயம் என்னாகும்னா மேகத்தை பார்த்தா ஒரு சிட்டியே இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கு பேர் கந்தர்வ நகரம்னு பேர் பார்த்தா மேகத்தை பார்த்தா அது அமைப்பெல்லாம் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு நகரமே இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றும் அது ஒரு கற்பனை உண்மையில் அப்படி கிடையாது அதே மாதிரி சில சமயம் கண்ணில் நமக்கு ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா சந்திரனை பார்த்தா ரெண்டு சந்திரனாக தெரியும் இந்த டாக்டரை ஜோக் சொல்கிறாங்க இல்லையா அதுதான் உங்கள் நாலு பேருக்கு தான் ப்ராப்ளமானான் ஒருத்தன் வந்திருக்கான் அவர் வயசு டாக்டருக்கு தொண்ணூற்றி ஆச்சு ரொம்ப ஃபேமஸ் டாக்டர்னு போயிருக்கான் அவர்கிட்ட மாதிரி ஜோக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு சார் டாக்டர் எல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியுது அப்படின்னா உங்கள் நாலு பேருக்கு இதான் ப்ராப்ளமாக இவன் போயிருக்கிறதே ஒருத்தன் தான் அவருக்கு நாலு நாளாக தெரியுது நிறைய உண்டு கண்ணில் தோஷம் இருக்கிறதுனால ரெண்டாக தெரியறது சந்திரன் அது மாதிரி இந்த சத்தியமான பிரம்மன் இடத்துல என்னெல்லாமோ வேற்றுமைகளை பார்க்குறோம் எதைவ சூன்யே வேத்தாளஹா ஒன்றும் இல்லாத இடத்துல அங்கே ஒரு வேதானம் இருக்குங்கிறான் இது கற்பனை இவனும் நினச்சி நினச்சி ஏதோ அங்கே அசைகிறத பார்த்த உடனே அப்போ அன்றைக்கி தான் ஏதோ சினிமா வேறு பார்த்துருப்பான் அது வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சினிமா இல்லை நம்ம ஊரில் டிவியில் இருக்க என்னெல்லாமோ இந்த மாதிரி மந்திர ஜாலம் தந்திர ஜாலம் எல்லாம் காட்டுறதுனால எல்லாம் அப்படி அது முதல்ல வெள்ளை ஸ்க்ரீன் ஆடணும் அதுதான் முக்கியம் வெள்ளையாக ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கணும் அந்த ஸ்க்ரீன் அப்படியே காற்றுக்கு பறக்கணும் பறக்கிற போது ஒரு மியூசிக் கொடுக்கணும் அப்படி கொடுத்த உடனே பே வேதாளம் ரெடி ஆகிடுச்சு வர்றதெல்லாம் ப பார்த்த உடனே அதை பார்த்துட்டு படுத்தால் என்ன ஆகும்னா எதாவது பகவானை தியானம் பண்ணிட்டு படுத்தாலும் பரவாயில்லை இந்த மாதிரிலாம் சே இதெல்லாம் பண்ணின உடனே படுத்தான்னு வச்சோங்கண்ணே எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அப்படிதான் துப்பரையும் இங்கே அதை படிச்சுட்டு படுத்துட்டு அவனுக்கு கனவு வந்துடுச்சு ராத்திரியில் பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு கத்ரா, கொலை பயங்கர கொலை அப்படின்னா இவன் போட்ட சத்தத்தில் பக்கத்துல இருக்கெல்லாம் எழுந்து ஓடிவிட்டான் இது மாதிரி புஸ்தகத்தெல்லாம் படித்தா ராத்திரி அப்படிதான் ஞாபகம் வரும் இது மாதிரி கற்பனைங்கிற எதைவ சூன்யே வேத்தாளா கந்தர்வாணாம் புறம் எதா எதா ஆகாஷே த்விஜந்திரத்வம் தத்வத் சத்தியே ஜகத் அது மாதிரி சத்தியமாக அங்கே பரையங்கிறர் பிரம்மணிங்கிறார் சத்யங்கிறர் இந்த பதங்களைலாம் நீங்கள் கவனித்து புரிஞ்சுக்கணும் அது மாதிரி உலகத்தினுடைய தன்மையும் இந்த வேற்றுமை நிறைந்த உலகத்தினுடைய உண்மையும் அப்படித்தான் நம்ம தாத்தாவும் உண்மையை நம்பி செத்துப்போனர் பாட்டியும் உண்மையை நம்பி இது பண்ணாங்க எல்லாரும் நம்ம பரம்பரை பரம்பரையாக இதை உண்மையு நினச்சி எல்லாம் நம்மளும் பண்ணாத பரிகாரம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை எல்லாம் பண்ணி என்ன நினச்சின்னு இருக்கோம் இது ரொம்ப ரொம்ப பரமசத்தியம்னு நினச்சி துக்கப்படுறோம் சுகதுக்கத்துக்கு ஆளாகிறோம் அதை நீக்கிறதுக்கு இதுதான் அடிமேல் அடி சம்மட்டி அடி ஆடி மாதம் தான் ஆடி மாதத்தில் ஆடி காற்றுல அம்மியும் பறக்கும் அது மாதிரி இந்த அபரோக்ஷ அனுபூதி காற்றுல என்ன உங்கள் மனசில் கல்லு மாதிரி இருக்கிற பாரங்கள்லாம் இருக்கே அதுவும் பறக்கும் பறந்தே ஆகணும் ஓம் ஈஸ்வரோ குருராத்மே தி மூர்த்தி பேதவிபாகினே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 அன்பர்வாழி பராபரமே ஓம்ஷா் ஹரி ஓம் ஆதிகுநாமி